நன்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தனா எவரையும் அவர்களுடைய செல்வத்திற்காக போற்றாதே அவர்களுடைய ஆடம்பரம் அதிகாரம் செல்வாக்கு மயங்காதே ஆம் எவரையும் அவர்களுடைய செல்வத்திற்காக போற்றாதே அவர்களுடைய ஆடம்பரம் அதிகாரம் செல்வாக்கு இவற்றால் மயங்காதே என்கிறார் அரவிந்தர் நன்றி வணக்கம்